ஜ ஏற்கனவே சொல்லப்பட்ட சர்வக்ன விட்டால் காரணம் ஆக முடியாது அப்ப ஈஸ்வரனை விட்டா வேற எதை காரணம்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு சாஸ்திரக்காரர் ஒவ்வொன்றே சொல்றாங்க காண்காஸ்திரத்தை பாத்தோம்னா அவ வந்து அச்சேதனமான பிரசாணமே ஜகத்துக்கு காரணம் இப்ப ஏற்பட்ட ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு அவ்வளவு சொல்றேன் வைசேசிகாஸ்திரா இந்த பரமாணுக்கள் வந்து இப்ப ஏற்பட்ட ஜகத்தான்ல பாத்தோம்னா அபாவம் தான் காரணம் காரணம் சில பேர் என்ன சொல்றான்னா ஜீவன் தான் எல்லாத்துக்குமே காரணம் சந்தாரியான மீனம் தான் இது எல்லாருக்குமே திருப்தி பண்ணியிருக்காங்க இந்த சாதாரண அம்பளாத முடியலன்னு சொன்னா அப்ப திரண்டு கர்ப்ப ஒரு ஆதி ஜீவன் இருக்காங்க அந்த திரண்டு கர்ப்பே எல்லாருக்கும் உற்பத்தி பண்ணிருக்காரு பிரம்மாவை வந்து கரெக்டான பேர் இருக்கு திருஷ்டிகரக்டான பேர் அதனால அவர் தான் எல்லாருக்கும் திருப்தி பண்ணியிருக்காரு அவரும் வந்து ஒரு ஜீவாசமான சோந்தவர் அப்படின்னு சில வாய்கள் இருக்காங்க இது எல்லாமே தப்புங்க என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டா இந்த சூத்திரத்துல பிரம்மத்துக்கு லட்சணம் சொன்னார லக்ஷணம் கிடைத்தார் லட்சணம் சொன்னா இந்த லக்ஷணத்துக்கு அதி அப்பதான்னு சொல்லலாம் பல விஷயங்கள்ல அதித்யாப்தி உள்ளதாக இருக்கிறது ஜெகத்காரணத்தும் பிரம்ம லட்சணம் அப்படின்னு சொல்றது சொன்னா உடனே கேள்வி ஜெகத்காரணத்தும் பிரதானத்துக்கு இருக்குன்னு சொல்றாளு அப்ப உங்க லட்சணம் பிரம்மத்துக்கு சொன்ன லட்சணம் பிரதானத்துக்கு வந்தது வைதேசிக்க பரவானுக்கு திகத் காரணத்துவம் இருக்குன்னு சொல்றாரு அப்படியே சொல்ற லக்னம் அதுக்கும் வருது பூங்குத்துக்கு வருதுன்னு சொல்றாரு பிரம்ம லக்ஷணத்துக்கு இல்லை விஷயங்கள்ல இந்த வாதிகள் திகத்காரணம் சொன்ன பதார்த்தங்கள்லாம் அதி ஆர்த்தி வரது அப்ப அந்த அதிவியார்த்திய வாரணம் பண்ணினா தானே இது பிரம்ம லட்சணம்னு சொல்ல முடியும் நாட்டுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டா ஒன்று வருத்தம் மகா லட்சணம் அப்படின்னு சொன்னால் கொம்பு இருக்குதுங்கிறது மாட்டுக்கும் இருக்கு மாடு இல்லாத ஆட்டுக்கும் இருக்கு அப்படி இருக்கிறது இது லட்சணம் எப்படி சொல்ல முடியும் இல்லையா அதனால மாட்டுக்குன்னு சொல்ற லட்சணம் மாட்டுக்கு மாத்திரம் இருக்கிற மாதிரி அதே மாதிரி பிரம்ம லட்சணம் பிரம்மத்துக்குத்தான் வரும் வேறு இருக்குமே வராது அப்படின்னு இருந்தால் இது பிரம்ம லட்சணம்னு சொல்லலாம் ஆனா இங்க இரவுல அதிவியாசி வர வேறு என்பது எனக்கு மாட்டுக்கார சொல்றா எங்கேயுமே அதிவியாசி இந்த ஜெகத்துக்கு ஏகப்பட்ட விசேஷணம் போட்டேன் அப்படி விசேஷனம் போட்டத்தினாலேயே அது காரணமான பதார்த்தத்துக்கும் சர்வஜத்தும் சர்வசக்திக்கும் ரெண்டு விசேஷம் இருந்தே ஆகணும் அது இல்லாட்ட இப்பேற்பட்ட ஜெகத்தை அந்த காரணத்தினால திருஷ்டி பண்ண முடியாது இந்த வாகிகள் சொல்லக்கூடிய காரணங்களுக்கு சர்வஜத்துவங்கிறது சர்வதா கிடையாது பிரதானா அபேதனாந்திர பொதுதான் வைகண்யமே இல்லை பிரதானத்துக்கு அது எப்படி சர்வோஜம் ஆக முடியும் அதனால சர்வஜத்து அசுபதினால இந்த பிரதானம் ஜகத்துக்கு இசேற்பட்ட ஜகத்துக்கு காரணம் ஆக முடியாது அணுவுக்கும் இதேதான் பரமாணுக்களும் ஜடம் அதனால அதுவும் இவ்வளவு விவசிதமாக இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சத்துக்கு காரணம் ஆக முடியாதுக்கும் அதுவே தான் சூன்யமும் ஆக முடியாது சொல்லாம் திருநகர பிரகாவோ சாதாரண வேற ஜீவனோ யார இடத்துல அவங்க சைத்தல்யம் உண்டு ஆனா சர்வஜத்து சர்வஜத் சர்வசக்தித்வங்கிறது அதனால இப்பேற்பட்ட ஜகத்தை அவனும் உற்பத்தி பண்ண முடியாது அப்படியானால் இது எல்லாம் எது எதுலையுமே நான் சொன்ன ஜெகத்துக்கு காரணத்துவம் வரல அந்த லட்சணம் வரல அப்ப எதுல வருமோ அது எல்லாத்தையும் காட்டிலும் தனியாகத்தான் இருக்கும் லட்சண்கிறது லட்சியத்தை பிரித்து காமிக்க கூடியதாக இருக்கும் அதுதான் லட்சணத்தை பிரயோகம் வியாபாரத்திற்கு விவகாரோவா லட்சணத்தை பிரயோகனம் லட்சியத்தை லட்சம் இல்லாத படாரம் கட்ட காட்டிலும் பிரித்து காமிக்கக்கூடியதுதான் லட்சணம் இப்போ இந்த பிரம்மத்துக்கு சொன்ன இந்த தகர்த்த லட்சணம் பிரம்மத்துக்குத்தான் இருக்கிறத தவிர இதை தவிர வேற எதுக்கும் இல்லை அப்படின்னு சொன்னதுனால எல்லாத்துல இருந்தும் பிரம்மத்தை தனியான பிரிச்சாரு பிரம்மஸ்வரூபம் எது அப்படின்னு இப்ப தேட போகும்போது ஜெக காரணத்துவங்கிற லக்கணத்தை பார்த்தா நமக்கு என்ன ஒரு சௌகரியம் கிடைக்குது கேட்டா எது ஜகத்துக்கு காரணம் இல்லையோ அதுக்குள்ள இப்போ நான் பிரம்மத்தை தேட வேண்டியது இல்லை காரிய பதார்த்தத்துல இது பிரம்மமா அது பிரம்மமா அப்படின்னு தேடி இருக்க வேண்டிய அவசியம் இப்போ இல்லை ஜகத்துக்கு காரணம்னு இந்த வாதிகள் எல்லாம் லோகத்துல சொல்லிட்டு இருக்காரு அப்பேற்பட்ட காரணத்துக்குள்ள எரு பிரம்மம் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படி பார்க்கும் போது வாதிகள்னு சொல்றது வேளாண்க்கும் அந்த வாதிகள் சேர்ந்து கொடுத்தான் பிரம்மம்தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த வாதிகள் குள்ள நம்ம இந்த லட்சணத்தை கொண்டு எரு பிரம்மமாக இருக்கும்னு இங்க ஒரு அஞ்சாறு பதார்த்தம் இருக்கு பிரதானம் தரமான அது இதுக்குள்ள தேடி பார்க்கறோம் தேடி பாட்டா கருவசியம் கருவசக்தீர்க்கும் இந்த லக்கணங்கள்லாம் வரமாட்டேங்கு வரலை அவனுக்கு வரல யாருக்குமே வரல இந்த சம்சாரிக்கு வரல அபாவத்துக்கு வரல எதுக்கு வர்றதுக்கு தான் இது உங்களுக்கு தான் வருது எல்லாத்தின் காட்சிகளும் தனியாக பிரித்து இதுதான் இங்க இந்த வேதாந்த சாஸ்திரத்துல நிரூபணம் பண்ணக்கூடிய பதார்த்தம் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்ல வரேன் அதிஷ்டான தடஸ்த லட்சணம் சொரூப லட்சணம் அப்படின்ற ரெண்டு சொன்னத்துக்கு ஸ்வரூப லட்சணம் முக்கியம்னு சொன்னேன் சுரூப லட்சணம் தெரியலன்னா உபயோகமே இல்லை கடற்க லட்சணம் தெரியுது அப்ப ஸ்வரூப லட்சணமே போருமே எதுக்கு தடஸ லட்சணம் அப்படின்னு சொன்னா ஸ்வரூப லட்சணத்தை சீக்கிரமா புரிஞ்சுக்கிறதுக்கு தடஸ்தலக்ஷணம் வேணும் அது எந்த இது எந்த விதத்துல சொருபலக்னத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுறது அப்படின்னு இந்த தடக்க லட்சணம் சொல்லலன்னு அப்ப சத்தியான அப்படின்னு பிரம்மத்த சொல்லிக் கொடுத்துருக்கு இந்த சொரூபம் எது அப்படின்னு தூரம் வேடிந்தாடியா பார்த்து இது அப்படி இல்லை அது அப்படி இல்லை அது அப்படி இல்லைன்னு எந்த ஜென்மாவுக்கு பிரம்மத்தை கண்டுபிடிக்கிறது இப்ப கடந்த கலக்கணம்னு சொல்லிட்டோம்னா ஜெகத்துக்கு காரணத்தம்னு சொல்லிட்டோம் இல்லையா அப்படியானா எதையெல்லாம் ஜெகத்துக்கு காரணம் இல்லையோ அந்த காரிய அதை நீங்க தேட வேண்டிய அவசியமே கிடையாது இதுல ஏதாவது பிரம்மமா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் இல்லை ஜகத்காரணம் சொல்றது அது ஒரு அஞ்சாறு உதார்த்தம் தான் ஜகத்காரணம் அந்த அஞ்சாறுக்குள்ள பிரம்மத்தை தேடினால் போதும் தேடி இதுதான் பிரம்மம் பாக்கி எல்லாம் இந்த விடுக்கி பண்ணி இதுதான் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பிரம்மஸ்வரூபத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தடஸ்தலட்சணம் ராசவ விஜயா உபயோகப்படுறது அதுனால தடத்தலட்சணம் சூப்பர்தீஷ் முக்கிய அந்நேற்று அபாணோத்தியம் ஜெகத் உண்டாயிரத்து நபாவின் அவன் வந்து காரிய காரண பாவத்துல அவனுக்கு நம்பிக்கையே கிடையாது அவன் என்ன சொல்றாங்க ஜெகத் எப்படி வந்தது கேட்டா அதுக்கு இல்லை அவர் வரும் இது ஆமா இது அப்படிதான் வருது அதை கண்டிக்கிற அப்படி சொன்னால் அப்ப பிரம்ம ஒன்னு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஜெகத்துக்கு காரணங்கிற இந்த தகத்த ஜெகத்து தான் ஜெகத்துக்கு காரணம் அவசியம் பிரம்மனை கண்டுபிடிக்கிறது நமக்கு வழி இல்லாமல் போகும் அதனால அந்தவாதத்தையும் கண்டிக்கிறார் நஜஸ்வபாவத கால நிமிஷம் ஒரு காரியத்துக்கு அதாவது அபேட்சிக்காமலே காரியம் ஒரு காரியத்தை இருக்கிறவன் அந்தந்த காரணத்தை எடுத்துக்கிறானே அபேட்சிக்கிறானே சொகாவதாக எதாவது காரணத்தை எடுத்துக்கிறான் தேவையில்லை இல்லையா அதுமா இருந்தால் காரணம் இல்லாமலே வரலாம் இப்போ வங்கி காரணம் இல்லை வங்கியை எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லைங்கிறது எதிர்த்தியா வரும் பராமரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல எந்த காரியத்தை சென்றாலும் அந்த காரியத்துக்கு ஒரு விசிஷ்டமான ஒரு தேசம் ஒரு குறிப்பிட்ட தேசத்துலதான் இது உண்டாகுது குறிப்பிட்ட காரணத்துலதான் இது உண்டாகிறது குறிப்பிட்ட காரணம் நெருப்பா தான் ஒரு சில காரணங்கள் இந்த விவசாயக்கு ஸ்வாவவாதத்துல எந்த விதமான உபதனையும் தேவையே இல்லை வாழ்க்கை ஆனா இருக்கு அவளால இல்லைன்னு சொல்லக்கூடிய அதனால விசிஸ்ட தேசகால நிதித்தான உபாதானம் அதனால எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்துக்கு ஒரு காரணங்கிறது நிச்சயமா இருந்தே ஆகும் அப்படியானால் சர்வதேசக்கும் காரியமாக இருக்கும் அந்த சர்வதேசத்துக்கும் ஒரு காரணம் இருக்கவே இருக்கணும் அந்த திகக்காரணம் என்னன்னு நாம் தேடி பார்த்து கண்டுபிடிச்சோம்னா எங்களுக்கு அப்படின்னு விசிஷ்ட தேசகால நிமித்தான மிக உபாதானம் ஏதேவ அனுமான சொல்றது கேட்டா வஸ்துவ புரிஞ்சுக்கிறது சார் இப்படி கூட ஒரு வஸ்து உண்டு ஆனா அந்த சடஸ்த லக்ஷணக்காக அதனுடைய ஸ்வரூபம் என்னதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது இதனால போறாது ஆனா இந்த தடஸ லட்சணம் இவ்வளவு தூரத்துக்கு சரி இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாம் ஒண்ணு நிச்சயமாக இருந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு சம்பாவனா வீதியை ஏற்படுத்தும் அப்படிங்கறது என்னன்னா இ ஒரு சம்சயத்துலதான் சம்பாவனையை சேர்ந்திருக்கணும் சந்தேகம் சந்தேகம்னா எப்ப சாமானியமா எல்லா சந்தேகத்துக்கும் சம்பாவனாங்கிற பேரு இல்லை உட்கட ஏகதர கோிக்கா இது சந்தேகம் இது பேர் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் இந்த பட்சம் தான் இருக்கணும் ஒரே ஒரு அந்த பக்கத்துக்கு போகலாம் அப்படின்றத இது சம்பாவம் ஒரு கோட்டியில இந்த கோடி அநேகமாக பிரபஞ்சத்துக்கு இந்த ஜெகத்துக்கு காரணமாக ஒருத்தர் இருக்கலாம் இந்த லட்சணத்தை வைக்கின்ற சொல்றபடி இந்த சம்பூர்ண ஜகத்துக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற அம்சத்துலதான் நம்ம போகலாம் இருக்கு தீர்மானம் ஆயிடாது ஆனால் இது தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்ட் வரை வந்துடுல்லையா அதனாலேயே மொத்தவாதிகள் இடையே நிச்சாயகம் இவ்வளவு தூரம் வந்தத்துல ஒரு பெர்சென்ட் அந்த ஸ்வரூபம் சிந்திக்கிறேன் இது என்ன சொரூபம் அப்படிங்கிறது இதனால நம்மளால கண்டுபிடிக்க முடியல அதனால தான் கொஞ்சம் குறவா இருக்கு சம்பாவன சொன்னார் ஆனா மக்கள்வாதிகள் ஈஸ்வர காரணமாக சொல்லக்கூடிய இந்த வேதாந்தவாதியை மக்கள்வாதிகள் பார்த்திக்காது இவா என்ன பண்றாங்க இதே அனுமான பிரமாணமாக ஈஸ்வரன் இருக்கா ஈஸ்வரன் ரொம்ப நிச்சயமாக அதாவது பிரமாணம்னு சொன்னோம்னா நிச்சயத்தை உண்டு பண்ணக்கூடியது சம்பாவனை சொன்னாக்க அது ஏற்பட்ட ஒரு சம்பாவனையை மாத்திரம் உண்டுபடுத்து இன்னும் நிச்சயமாகல நிச்சயமா நிச்சயத்தை விட ஒரு தொழில் குறவா இருக்கு சம்பாவனைங்கிறது இப்ப இந்த லட்சணம் இடத்தாரணத்துவங்கிறது ஈஸ்வர விஷயத்துல ஒரு நிச்சயத்தை உண்டு பண்ண முடியலன்னு வேதாந்தியோட அபிப்பிராயம் ஏன்னா அது சொரூபத்தை தெரியப்படுத்தல சொரூபம் தெரிகிறதுக்கு வேதாந்தம் தான் பிரமாணமே இடக்காரணத்துவத்தை வச்சு உன்னை சொல்ல முடியும் இல்லையா அது வேதாந்தையோட அபிப்பிராயம் ஆனா மத்தவாடிகளை என்ன பண்றா அவர் வேதாந்த பகிர்கூதமாக இருக்கிறபடியாக இந்த இடக்காரணத்துவத்தை கொண்ட ஈஸ்வரஸ்வரூபத்தை இதுவே பூர்ணமாக ஸ்வரூபத்தை தெரியப்படுத்த நிச்சயப்படுத்துறது நினைக்கிறார் ஏகதேவ அனுமானம் இதுவே அனுமான பிரமாணமாக ஈஸ்வர விஷயத்துல இருக்கிறதாக மண்யந்தே அப்படின்னு அவ நினைச்சிட்டு இருக்காங்க இது என்னத்தை சாதிக்கிறது மாக்கள்வாத்மாக்கள்ரா ஒரு பரமாத்மா ஈஸ்வர சுரூபம் இருக்கு அது என்ன செய்யறது சித்தியாதிகள் எல்லாத்தையும் தெரிவிக்கக்கூடிய பிரமாணமாக இருக்கு அப்படின்னு இதுவே வாழ்வு பிரமாண சர்வத்தமாக திரும்பின்றிருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான சந்தனால என்ன ஆச்சுன்னா அவன் நினைக்கிறது அவருடைய உபயோகப்படுமா அப்படிங்கறது சந்தேகமா இருக்கு பிரகடார்த்தக்காரர் அந்த விஷயத்துல ஒரு பெரிய விசாரம் பண்ணி கார்பிதன் சொல்ற ஈஸ்வரனுமானம் என்ன இந்த ஈஸ்வரனுமானத்தினால அப்படி ஒரு ஈத்திரம் இருக்காங்க தாற்பயம் என்ன உள்ள காரியங்களை பார்த்து இதுக்கெல்லாம் ஒரு கர்த்தா இருக்கிறதுனால சம்பூர்ண பிரத கர்த்தா இருக்கணும் அப்படின்னு நீ சொல்றது இருக்கே அது ஒரு புத்தி மூலமாக வந்திருந்தா அது நான் சொல்ல முடியாது எதோவாதமானி பூஜா ஜாயந்தே ஜேன ஜாதானி தேவந்தி எத்தனை கட்டி சம்பந்தி தத்யா சத் தத் பிரம்மான்னு சொல்லிக் கொடுக்கறதுனால ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்க முடியாது அந்த யுக்தியை பரீட்சை பண்ணி பார்த்து ஏற்றுக்க முடியாது பாரு அப்படின்னு அறிவுறுத்தியுள்ள ஒரு பொருள் நாலஞ்சு யுக்தி அவ சொல்ற யுக்தி எப்படி இருக்கு அவன் என்ன சொல்ற ஆஹ் இந்த பிரபஞ்சம் காரியமாக இருக்கு உண்டாகக்கூடிய பதார்த்தமாக இருந்து கத்தாவட வேண்டும் இது லோகத்துல பாக்கோம் ஒரு கட்டத்தை எடுத்து அது யாராவது ஒருத்தர் நிர்மாணம் பண்ற அப்படின்னா எல்லா காரியமும் இருக்கு அப்போ நம்மளால உண்டாக்கப்படாத இந்த பிரபஞ்சம் வேற யாரும் ஒருத்தர்னால உண்டாக்கப்பட்டு இருக்கணும் இல்லையா அப்ப அவர் அவர் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவர் ஒருத்தர் தான் ஒருத்தர் தானா இல்ல அநேகம் பேர் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டார நம்ம கல்பனை பண்ணும் போது இப்ப அவர் இருக்காருங்கிறது நமக்கு வேற எந்த பிரமாணத்தாலையும் பிரச்சனை இல்லை எத்தனை நிறைய பேர் பண்ணினா மத்தியமான அப்போ ஒருத்தர் பண்ணினாருன்னு கல்பனை பண்றதுல அல்லாசி இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கினவர் ஒரே ஒருவர் அப்படின்னு சொன்னா அது லாபம் ஒருத்தர் சொன்னா அவர் சர்வஜராக இருந்தார் அப்படி இல்லாட்டா இந்த விதத்தை உற்பத்தி பண்ண முடியும் அதே மாதிரி சர்வசக்தியாக இருந்தார் அப்படி இருந்தால்தான் இதை உண்டாக்க முடியும் அப்ப இந்த மாதிரி யுக்தியில நம்ம யோசிக்கும் போது நமக்கு இந்த அனுமானஸ்தானம் என்ன கிடைக்கிறது சர்வஜ்ன சர்வசக்தியான ஒரு பரமா ஆத்மா தான் ஜெகத்துக்கு காரணமாக இது கருத்துடலையா அப்ப இதுல இருந்து வந்து அந்த ஆத்மஸ்வரூபத்தை அந்த பரமாத்மஸ்வரூபத்தை நிச்சயிக்க முடியறதே இப்படி சொல்றதுக்கு நமக்கு வேதாந்தமே தேவையில்லை வேதாந்தத்தை சொத்து கூட பார்க்காம லோகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை வைக்கின்றே நாம் வைத்தேற்பட்ட ஈஸ்வரன் இருக்காங்க சாதிக்க முடியும் காரைக்கால் இந்த மாதிரி சாதிக்கிறதுக்கு கார்த்திகால் வேதாந்த பிரமாணம்னு ஒத்துக்கிறவாதான் வேத பிராமணியம் ஒத்துண்டவாதான் அது உதயநாச்சாரியர் இவரெல்லாம் சொன்னோம்னா இவருக்கு எல்லாம் அத்வைதத்துக்கு தான் கிடந்த காரைக்கு காலில பிராச்சீன கால எல்லாருமே அநேகமா அவன் அத்வைதவாதிகள் தான் ஒரு காரணமா அந்த சாஸ்திரம் எழுத அவள் வீட்டவாதியாக இருந்தா உதயநாச்சாரியாகட்டம் வீசிக்காரர் ஆகட்டும் இவாலை ரொம்ப பிரசித்தமானவர் இவ வந்து அத்வைதமே சரியின்னு அந்தந்த இருந்தாலும் இப்ப நாசிகனோட சென்ற போடும் போது அவங்கிட்ட வேதத்தை பிரமாணமாக காமிக்க முடியாது இல்லையா இப்புடன் இதுலே தமிழ் சொல்லக்கூடிய ஆசானவையோட இது பண்ணும் போது இதோ வேதமே சொல்லியிருப்பாரு அப்படின்னு அவங்கிட்ட காமிக்க முடியாது அதனால இந்த அனுமான பிரமாணம் யுத்தி ரூப பிரமாணத்தை வச்சுட்டு இப்படி ஒரு ஆசானம் இருந்தாங்க அப்படின்னு அனுமானத்தினால அதை சாதிக்க வேண்டியது இதுதான் அவளுடைய சார்படுத்தி இதனாலேயே சிகிச்சை தொடரும்னு இல்லை ஆனாலும் அதனால சிந்திக்காத நமக்கு தெரியப்படுத்தணுமோ அதுக்காக இந்த அனுமானத்தாக சித்திக்க முடியாதுன்னு கொஞ்சம் காமிக்கிறேன் நான் இதுவரை சொன்னது கார்த்திகாவுடைய அனுப்ப இப்படியாக சர்வஜக்தியான பரமாத்மா இருக்குங்கிறத அனுமானம் பண்றா அப்படின்னு சொன்ன இப்ப இவர் சொல்ற இப்படி அனுமானம் பண்ண முடியாது இப்ப நான் இந்த அனுமானத்தை கண்டிக்கிறதுக்கும் இவர் கண்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இவர் இந்த அன்மானம் தப்புது ஆனா அன்மானத்தினால நீ எதை சொல்றையோ அது ரைட்டு ஏன்னா அது வேதாந்த பிரமாணத்தினால சித்தமா இருக்கு நீ அனுமானம் சொல்றது தெரியல அது இந்த அர்த்தத்தை சாதனம் பண்ண முடியாது ஆனா நீ எது சொல்றையோ அது நான் தெரிய முடியும் அது வேதாந்த பிரமாணம் இருக்கிறார் அதான் அந்தபுரம் பரான் ஒருவர் வந்து பால் வெள்ளையா இருக்கேன்னு சொன்னா நான் ஒதுக்கப்பட்டேன் ஆனா கண் ஒருவர் பால் வெள்ளையா இருக்கேன்னு சொன்னா தெரியாது இதான் அந்த கிடைக்கும் அந்த ரீதியில இவர் கண்டனம் பண்றார் நாஸ்திகன் கண்டனம் பண்றது என்னன்னு கேட்டா அப்படி ஒரு வசுவே கிடையாது இவர் பிரமாணத்தை மாத்திரம் கண்டிக்கிறார் பிரமேயத்தை கண்டிக்கல நாஸ்திகன் பிரமாணம் பிரமேயம் ரெடியுமே கண்டிக்கல இது இந்த இடத்துல உள்ள வித்தியாக அதனால இவரது அனுமானத்தை கண்டிக்கிறாரேங்கிறதுக்காக இவர் நாஸ்திகராயிட்டாருங்கிறது இல்லையா பிரமேயத்தை உட்டு அதனால ஈஸ்வரே அனுமான பிரமாணம் நிரந்தரம் அது ஈஸ்வரோக்கு நிரந்தரம் இது மீமாம்சாலே இல்லை விமானச்சு காலத்துக்காக அவளுக்கு ஈஸ்வரனை பத்தி பேசணுங்கிற அவசியமே இல்லைன்னு அவ வந்த விக்காரத்துல ஈஸ்வர நிரூபணங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் ஏற்படுது அவளுடைய பிரசிங்களை அப்படி இருந்தாலும் அவ கார்த்திக அனுமான ஈஸ்வரனுமானத்தை நிராகரணம் பண்றான் அப்போது பண்ற அனுமான தெரியவில்லை அப்படி நிரூபணம் பண்ணிட்டு ஒரு பேரை எழுதியிருக்கிறேன் இவருடைய பிரமாணத்தை தான் நிரூபணம் பண்ண ஈஸ்வரனை நிரூபணம் பண்ணல வேதாந்த ரீதியாக வேதம் மூலகமாக இருக்கணும்னா அது என்பது இஷ்டம் ஒரு சாதாரணமான பிரகாரம் மகானசாதிகள் அக்னி சேர்த்து சேர்த்து பார்த்தும் வேற ஒரு இடத்துல வெறும் தூமத்தை மாற்றம் பார்க்கணும் பர்வதே போவாராம் அப்ப பார்க்கும் போது வங்கி தெரியல ஆனா தூம மாற்றம் தெரியுது அப்ப இதுல இருந்து இந்த தூமத்தை வச்சுட்டு வியாப்தி ஜானங்கள் எல்லாம் இருக்கிறதுனால வங்கிப்பு ஒரே ஒரு பதார்த்தத்தை இன்னொரு இடத்துல பார்க்கும் போது அந்த இன்னொரு பதார்த்தம் இருக்கு இரண்டாவது பதார்த்தம் அதையும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்க அவமான இந்த பதார்த்தத்தை கொண்டு அந்த பதார்த்தத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இந்த ரெண்டு பதார்த்தத்துக்கும் மத்தியில ஒரு ஒரு விசேஷமான ஒரு சம்பந்தம் இருக்கணும் அந்த விசேஷமான சம்பந்தத்தை அந்த வியாப்தியை நிர்வசனம் பண்றதுக்கு உரிய கிரகமா போயிட்டு இருக்கு அந்த சம்பந்தத்தை திரவிச்சு கொண்டுட்டானே ஆனால் இந்த பிரிட்டான் கட்டத்துல மகாநாஷ்டத்துல அப்ப எங்க இந்த துணத்தை பார்த்தாலும் அவன் வந்து அக்னி இருக்கீங்க கண்டுபிடிச்சான் இது அனுமானத்த ஒரு